ஒருவர் ஒரு செயலை செய அந்த செயலை அவர் செய்து பொய்யராக இருந்தால் அவர் கூறியபடியே இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக ஆகிவிடுவார் அச்செயலை செய்யாது அவர் உண்மையாளராக இருந்தால் இஸ்லாமில் வெளியேற மாட்டார் எனினும் அவர் கூறிய காரணத்தால் இஸ்லாத்தின் பக்கம் வெற்றியாளராக திரும்ப மாட்டார் என்று நபி சொல்லாமல் கூறினார்கள் அபோதாவா மூன்று இரண்டு ஐந்து ஏழு